வணக்கம் பிப்ரவரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு நச்சினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிற்கான தகவல் உரிமைகள் மற்றும் புள்ளி விவரங்களின் அறிக்கைகளை வெளியிட்ட சர்வதேச அமைப்பு சர்வதேச தொலைத்தொடர்புக் கழகமாகும் இரண்டு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் பிபிஐ குறியீட்டின்படி ஆசிய கண்டத்தின் உலக பணக்காரர்கள் பட்டியலில் இரண்டாவது இடத்தை பெற்றுள்ளவர் முகேஷ் அம்பானி என்பவர் ஆவார் மூன்று நியாயமான சந்தை நடத்தைகள் பற்றி ஆராய்வதற்காக செவ்வாய் எஸ் சிபிஐ செவாய் அமைப்பினால் உருவாக்கப்பட்ட குழுவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் டி கே விஸ்வநாதன் என்பவர் ஆவார் நான்கு தமிழக அரசின் புதிய தலைமை வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டுள்ளவர் விஜயநாராயணன் என்பவர் ஆவார் இந்தியாவில் முதலாவது ஊரக விளையாட்டுப் போட்டி ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி வரை புதுடில்லியில் நடைபெற்றது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று பள்ளிகளில் மின்னணு கழிவுகளை அகற்றும் திட்டமானது கேரள மாநிலத்தில் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது இரண்டு பல்வேறு துறைகளின் வளர்ச்சியை பல்வேறு துறைகளின் வளர்ச்சியை செயற்கை நுண்ணறிவு திறனை பற்றி அறிமுகப்படுத்துவதற்காக அதை பற்றி ஆராய்வதற்காக சென்னையில் உள்ள ஐஐடி நிறுவனத்தின் பேராசிரியர் தலைமையில் பதினெட்டு பேர் கொண்ட குழு ஒன்று தொடக்கப்பட்டுள்ளது இந்த குழுவின் தலைவர் யார் மூன்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் சிங்கின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் நான்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் சிங்கின் ஊடக செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் ஐந்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் சிங்கின் சமூக செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி